கருவேப்பிலை சிறுதளவு கொத்தமல்லி சிறிது அளவு வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுப்போம் பண்ணி வச்சுக்கலாம் க்ளீன் பண்ணி வச்சிருவோம் அப்புறம் வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுப்போம் தக்காளி கட் பண்ணி வச்சிருவோம் கொத்தமல்லியை பொடியா கிரஷ் பண்ணி எடுத்து வச்சுருவோம் செய்முறை அதில் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அது மேல ஒரு கடாய வச்சிட்டு அதில் திக்கான பாத்திரம் வச்சிட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு கடுகு பொரியட்டோன்னு இந்த கருவேப்பிள்ளை நாள் தூவிட்டு அது இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினாலும் பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டு அதையும் வதக்கிட்டு இந்த தக்காளியை கொஞ்சம் பெஞ்சா மாதிரி விட்டு வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி மிளகாத்தூள் உப்பு தனியாத்தூள் இதெல்லாம் கருதணும் கலந்துட்டு ஒரு டாஸ் பண்ணிட்டு தண்ணி விட்டணும் இல்லைன்னா இந்த இது அடிபிடிச்சிருக்கும் தீஞ்சிரும் இந்த பொடியெல்லாம் அதனால உடனே தண்ணி ஊற்றிடணும் தண்ணி ஊற்றி இந்த டிஷ்ஷுக்கு தேவையானாலும் தண்ணி விட்டுட்டு வெண்டக்காய் பீன்ஸு பசளக்கீரை அதை போட்டு நல்லா வெயில் விட்டணும் எல்லாத்தையும் நல்லா டாஸ் பண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வெய வைக்கணும் நல்லா மிந்து வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மேலே கொத்தமல்லி தழி தூவி கார்னிஷ் பண்ணி இறக்கிட்டோம்னா சூப்பர் பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பச்சை காய்கறி மசாலா தயார் இத வந்து சாப்பாடு கொஞ்சம் சாப்பிடலாம் சப்பாத்தி குட தொட்டு சாப்பிடலாம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு உங்களே மீண்டும் சாதிப்போம்